நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அளவிற்கு இருபதுனாலே இந்த வருடத்தில் முதலாவது பரிசு தாரா நிலை கலந்து கொண்டு பிதாவாகி தேவனை தொல்வியான ஒரு பாக்கப்பட்ட நாம் அதிகமாக தேவசனத்திலே மகிழ்ச்சியோடு கடந்த ஆண்டில் வாழ்ந்த எத்தனை ஒரு லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஆண்டை காணக்கூடாதபடிக்கு உலகத்தில் மறைந்து மடிந்திருக்கின்ற பொழுது நம்ம எல்லாருக்கும் தேவனாகிய கருத்து இறக்கும் பாராட்டி கடந்த ஆண்டு முழுமையில் வரவிருந்த எல்லாவித துன்பங்கள் துயரங்கள் வருத்தங்கள் கவலைகள் கண்ணீர்களின் மத்திலேயும் கோயிலுடைய பலத்த கரமை பாதுகாத்து விடுவித்து தப்புவித்து இந்த வருடத்தின் முதல் பரிசுத்தாராவனை கூட காணும்படியாக நமக்கு இறக்கம்பா நட்டிருக்கின்றபடினால் நம் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றி உதவாக இருக்க கடன்பட்டிருக்கின்றோம் இந்த நாளின் கட்சியுடைய ஆவியானவர் இந்த வருடத்தின் முதலாவது பரிசு தாராவனிலே நமக்கு தரப்புகிற தேவை செய்தியை நம்ஜபத்தோடு கூட காத்திருந்து பெற்றுக் சங்கீதத்தின் புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினொன்றாவது புத்தகத்தை ஒரு உருவாசிக்கலாம் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடி சூட்டுகிறீர் உமது பாதைகள் நெய்யாய் புலிகிறது என்று பக்தனாகி தாவித சொல்லுகின்றார் இந்த வருடத்தில் ஆரம்பத்திலே வந்திருக்கின்ற அளவுக்கு இந்த வார்த்தைகள் தரப்படுகின்றது வருஷத்தை முடிசூட்டுகிறீர்கள் பிள்ளைகளாகி நமக்கு இந்த ஆண்டு மிகுந்த ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் மறுமுடியின் தீவிரவார்த்தை வருஷத்தை நன்மையால் முடிசூட்டப் போகிறார் என்று வெளிப்பட்டிருக்கின்றபடி நாள் இந்த வருடத்தின் ஆசீர்வாதங்கள் நிறைவாக பெற்றுக் கொள்வதற்கு நாம் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சில வார்த்தைகள் மூலமாக அறிந்து கொள்வது மிகவும் நல்லது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று பக்தனாகி யாக்கோபு சின்னதாக யாக்கோபு ஒன்னாம் அதிகாரம் பதினேழாவது சனத்திலே நாம் இப்படிவாசிக்கலாம் நன்மையான எந்த வரமும் வருகிறது இறங்கி வருகிறது யாதொரு மாறுதலும் நிழலும் இல்லை யாரொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை என்று சொல்லி ஆமியார் வைத்திருக்கின்றார் நன்மையான எந்த பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை வேற்றுமையின் நிழல் சிலருக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிற தீர்மானத்தை மாற்ற முடியாதபடி தேவனுடைய தீர்மானத்தின்படி அந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் அவர்கள் கிடைக்கின்றது மாறுதல் கிடையாது என்று சொல்லி பெற சுத்தாமியா எப்படி வாழ்ந்தாலும் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி சொல்லவில்லை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டுக் கொடுத்திருக்கின்றாரோ அதற்கு மாறுதலாக ஒன்றுமில்லை அதற்கு வேற்றுமையான நிழல் ஒன்றுமில்லை என்று சொல்லி நிரப்பத்தில் ஆதியாக ஐம்பதாம் தேதி ஆறு பதினெட்டு முதல் இருபது வாசிக்கின்ற பொழுது தேவன்ற பிள்ளைகளுடைய பல துன்பங்கள் கஷ்டங்கள் வருத்தங்கள் சூழ்ந்த ஆசீர்வதிப்பதற்காக அழைத்திருக்கின்றபடி நாள் ஆசீர்வாதமாகவே நன்மையாகவே மாற்றப்படும் என்று வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்வதை வாசிக்கலாம் சகோதரர்கள் போய் அவருக்கு முன்பாக தாழ விழுந்து இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள் சகோதரர் போய் அவருக்கு முன்பாக அடிமைகள் என்றார்கள் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் மன மகிழ்ச்சியோடு கூட கருத்து நன்றி இந்த பாதையை நடத்தி கொண்டிருக்கிறார் நிச்சயமாக எனக்கு நன்மை உண்டாகும் உணர்வோடு கூட கடந்து செல்ல வேண்டும் என்று கண்டாரு பல ஆண்டுகளுக்கு பிறகு புனேதாண்டுகளுக்கு பிறகு அது நிறைவேறுகின்றது அது நிறைவேறும் நாள் வரையிலும் ஓசிஎப்பு சரட்ச்கூடத்துக்கு அடைக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லுவேற்றப்படுகிறார் கற்புண்டி வசனம் நிறைவேறும் வரையிலும் அப்படி ஆன்சமா இரும்பு கூண்டுகள் அடைக்கப்பட்டிருந்தது என்று எழுதியிருக்கின்றது மாற்றிவிட்டார் என்று யோசிப்பார் அருமையான தேவச்சாரமே அவர் அழிக்கும்படியாக தந்திருக்கிறார் யார் நம்மை பகைத்திருந்தாலும் வெறுத்திருந்தாலும் உடுக்கியிருந்தாலும் நம்மை துன்பப்படுத்தியிருந்தாலும் எத்தனை பெரிய சோதனை வாழ்க்கையில் சந்தித்திருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் நன்மையாக மாற்றப் போகிறார் அவர் கண்மையான பூர்ணமான எந்த வரமும் பரத்திருந்து உண்டாகி ஜோதிமின் பிதாவிடத்திற்கு இறங்கி வருகிறது அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேட்சுமீன் நிழலும் இல்லை என்று சொல்லியிருக்கின்றது போல அவரவை ஆசிர்வதிக்க சுத்தம் கொண்டிருக்கிறார் ஆகினால் ரெண்டுசாமியால் பதினாறாம் மதி காலம் பன்னிரெண்டாவது சொத்து வாசிக்கின்ற பொழுது அரசுநாயக சாவிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் இப்படி நடக்கின்றது மகாபரிய சக்கரவர்த்தி அவருடைய போராடி ஜெயித்திருக்க முடியும் அதை அவர் விரும்பவில்லை மகன்தானே நாட்டில் என்னவனால் ஆண்டு கொண்டு போகட்டும் என்று சொல்லி அவர் பாதரட்சி கூட போட்டுக் கொள்ளாதபடி தலையில கொண்டு போய் கொண்டிருக்கின்ற பொழுது சீமே என்று சொல்லக்கூடிய ஒரு தூசணமான மனுஷன் விட்டாருக்கு கொடுமை செய்தபடினால் உன்னை சொந்த மகன் உன்னை அழிக்கத் தேடுகிறான் என்று சொல்லி உழுகை வாடி தாவில் மேலே எரிந்து கொண்டு வந்தால் அவனை சூசிக்கும்படியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது உடன்பர்கள் இந்த பராக்கிரமசாலியில் இவரை ஒரே அடியில் வெட்டி கொண்டு என்று சொல்லிக் கேட்டபொழுது அவருக்கு தாவில ஒருவேளை கருத்தரின் சிறுமையை பார்த்து இவர் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக நன்மையை சொல்லுகின்ற முடிசூட்ட போகிறார் கருத்தர் நம்ம கருத்தர் நன்மையால் முடிசூட்டுகிறார் என்பதை போல தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வதற்காகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மை வழங்குவதற்காகவே தேவன் ஆயுத்தமாக இருக்கின்றார் ஆனால் நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய மக்களுடைய மக்களவைற்றுவார் என்ற உணர்வு நமக்கு வேண்டும் என்று சொல்லுகின்ற சொல்லுகின்றார் சிறுமையை பார்த்து பதிலாக நன்மையை சரி கட்டுவாரி சொல்வது போல நிறமக்கு அமிதமாக நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும் பொறுமை நமக்கு அவசியமாக இருக்கின்றது அமல் செய்ய வேண்டியதாக இருக்கிறது வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக் கொள்வதற்கு பொறுமை நமக்கு அவசிய வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கின்றபடி கருத்தரவை ஆசீர் நீதிப்போம் என்று வாக்குத்தம் பண்ணி இருக்கின்றார் அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு முன்னாலே பல சூழ்நிலைகள் வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்க முடியும் அது எடமக்கள் மிகவும் கவனமாக விசுவாசத்தில் நினைத்தும் என்று இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் எனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர்கள் ஆணையிட்ட தேசத்தில் ஒரு நிலத்திற்கதிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளை சொல்லுகின்றார் என்னுடைய பிள்ளைகளாக நமக்கு அறகுறையான ஆசீர்வாதத்தை அல்ல பரிபூர்ணமான நன்மைகளை தருவதற்காக உனக்கு கொடுப்பேன் என்று கருத்தருள் நாட்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கருத்தருன் கற்பத்தின் அடியிலும் உனக்கு உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கணியிலும் கட்டிடுவார் என்று சிறந்த வாழ்க்கை குறைந்த பொருளை கொண்டு நிறைந்த மனதிலோடு வாழ்கின்ற வாழ்க்கை தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் குறைவில்லாதபடி பரிபூர்ணமாக கொடுப்பார் நன்மையான எந்த இதுவும் பூரணமான எந்த வருமும் பரத்திருந்து உண்டாகியது ஜோதியில் இறங்கி வருகிறதாக இருக்கின்றபடி அவர் உனக்கு பரிபூர்ணமான கொடுப்பார் என்று சொல்லுகின்றார் யாருக்கு கொடுப்பார் தெரியுமா அந்த யாரும் ஒன்று ரெண்டு வாசனங்களை வாசிக்கலாம் இன்னும் நான் உனக்கு விதிக்கிற தேவனாகி கருத்துனுடைய கட்டளையின்படி எல்லாம் செய்தி கவனமாக இருக்கும்படிக்கு அடு சட்டத்திற்கு உண்மையாக செல்வெடுப்பாயில் தேவநாயக கருத்து பூமி சங்கல ஜாதிகள் மேன்மையாக வைப்பார் நீவும் தேவநாயக கருத்து சட்டத்துக்கு செய்து கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் அலே லியா பதினான்காவது வசன வரை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே மனிதனுக்கு எவ்வளவு எத்தனை ஆசீர்வாதங்கள் தேவையானது யாருக்கு அது பலிக்கும் தெரியுமா சத்தத்திற்கு கவனமாக முடிசூட்ட போகின்றார் பிரியமான தேவ ஜனமையை கர்த்தனை பற்றி நாம் அறிந்திருக்கின்ற அறிவு இன்னும் அதிகமாக வளரும்படி தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செய்து கொடுக்கும் மாத்திரமே தேவரமை ஆசீர்வதிக்க முடியும் என்கிற உணர்வுகள் பெருக வேண்டும் என்று சொல்லி அவையான சொல்லுகிறார் பாசங்கள் குறைந்து மகிமையான தேவன் நமக்கான நம்முடைய சொந்த ஜீவனையே கொடுத்து நம்ம மீட்டெடுத்து அருமை லட்சங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கின்ற பொழுது நாம் மறுதணித்து விட்டு இந்த சத்தத்தை அசட்டை பண்ணிவிட்டு நான் எப்படி வாழ்ந்தால் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அது நம்பியை ஏமாற்றிக் கொள்கின்ற ஒரு அனுபவமாக மாறிவிடுகின்றது படம் பெறுகிறது கருத்து ஆசீர்வாதமே ஐசுரித்து தரும் அதனுடைய அவர் வேதனையை கூட்டமாட்டார் இந்த உலகம் எல்லாம் வேதனை பற்றி கலக்கமடைந்து கண்ணீர் வடிக்கக்கூடிய காலங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அநேக நாடுகளில் உள்ள மக்கள் அவரு வேதனைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பொருளாதாரத்துறை நிகழ்ச்சினாலே மிதமான தொழிற்சாலை தொழில்கள் மூலமாக வியாபாரிகள் வியாபாரம் பண்ண முடியாதபடி பங்கு மார்க்கில் போன படத்தை திரும்ப எடுக்க முடியாது எச்சனையோ மக்கள் அவதிப்பட்டு வேதனைப்பட்டு ஜீவனை மாய்த்து கொண்டிருக்கிற கடைசி நாள்களிலே கடவுள் வேதனை இல்லாதபடி வாழும் முடியாது ஒரு ஆசீர்வாக்கம் நடத்திக் கொண்டிருக்கிறார் தேவஜானமே அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு பரிபூர்ணமான ஆசீர்வாத் கொடுப்பார் என்றால் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை படியெல்லாம் செய்வதற்கு என்னுடைய சத்தத்திற்கு உண்மையாக செய்யால் இன்று சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் பதிக்கும் அது வேறு யாருக்குமே போகாது தேவனுடைய ஜனங்களுக்கு தான் அது மறப்போகு உலகத்தை உண்டு பண்ணும் பொழுதே உண்டு பண்ணுவதற்கு முன்னமே கடவுளுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் தேவையோ அதையெல்லாம் ஆண்டவர் மனதில் வைத்துதான் உண்டாக்கி வைத்து மனுஷனை உண்டாக்கும் ஆசீர்வாதத்தில் உண்டாக்கி வைத்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக ஆதி மனுஷனாகி ஆதார் கற்றுடைய சட்டத்தை மீறிவிட்டபடியினால் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து வேதனைக்குள்ளாக அவர் மாறிவிட்டார் இங்கே உலக மக்கள் எல்லாருமே வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வேதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிய ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக பிலாவில் குமாரனை அனுப்பி நம்முடைய கர்மத்தை கல்வாடி செலவில் சுமந்து தீர்த்து அவரை மறுபடி மீறோடு எழுப்பி நம்மிடத்தில் அனுப்பி வைத்திருக்கிறது என்பதற்காக சட்டத்தின்படி எல்லாரும் செய்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக அனுப்பியிருக்கிறபடி தேவ ஜனங்கள் தேர்வதற்கு முன்பாக உத்தேகமாக நடந்து கொள்ள வேண்டும் வார்த்தையில் ஒன்றே கூட மீறாதபடிக்கு இது ஆண்டவருக்கு முன்பாக நான் மன உத்தவமாக உண்மையமாக நடந்தேன் என்று பரிசுத்துவார்கள் சொன்ன சாட்சிகளை போல நம்ம இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் பிடிவா செய்கலாம் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகுமானவர் கர்த்தர் கிருவையும் மகிமையும் அருள்வார் வருத்தை நன்மையால் முடிசூட்டுவார் உத்தமமாக நடத்திரியாவியானவர் விரும்புகின்றார் உத்தமர் அவர் தேடுகின்றார் மக்களுடைய சரித்திரத்தில் வாசிக்கின்ற பொழுது ஏவுகையை குறித்து தானியலை குறித்து இவர்களெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்று சொல்லித்திருக்கிறது ஆனாலும் வாழ்க்கையிலே பல துன்பங்கள் விடுதலை ஆக்கி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார் மடியினால் நம்மளும் அப்படி நடக்கவில்லை தேவனாயி கருத்தர் சூரியனும் கேடகுமானவர் கருத்தர் கிருமியும் அகிமியும் அருள்வார் உத்தவமாக நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார் என்று சொல்லியிருக்கின்ற மொழியினால் வரத்திருந்து வரக்கூடிய இறங்கி வரக்கூடிய பெற்றுக் கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறதாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியான ஒரு வார்த்தைகளை கூட மீறாத பிடிக்கு என் தேவனுக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது என் தேவனை நான் வருத்தப்படுத்தக்கூடாது என்கிற உணர்வுகளோடு உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்று உலகத்திற்கு சாட்சிகளாக மாற வேண்டும் என்று இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்களிலே ஆவியன நம்ம பேசுகின்றார் புறப்பட்டு வந்தார்கள் மொத்தத்தில் இருபது லட்சத்திற்கு அதிகமான மக்கள் இருந்தார்கள் அந்த ஆறு லட்ச யுத்த புருஷர்களே ரெண்டு பேர்கள் மாத்திரமேத்தவமாக ஆண்டுவதை பின்பற்றினார்கள் என்று ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி பரிசு தியதாக தெரிவிக்கிறோம் நாம் சொல்வதல்ல ஆண்டவர் சொல்ல வேண்டிய என்னுடைய பிள்ளைகள் யுத்தமாக நடக்கிறார்கள் பிழக சத்திய திருமணி நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்லித் தவிர்கள் சொல்லியிருப்பது போல ஆண்டோருடைய உள்ளமும் அப்படிப்பட்டதை கண்டுதான் பிரியமான தேவ ஜன்மை சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி சத்தியத்தை மாற்றியமைக்கின்ற குணாதிசங்கள் நமக்கு வந்துவிடாதபடி தேவன் சொல்கிற வார்த்தைகளுக்கு யார் நடந்து அவர்களை ஆண்டோர் நோக்கி பார்ப்பார் என்று இங்கே சொல்லப்பட்ட மோசை எழுதியிருக்கு மோசையின் மூலமாக எழுதப்பட்ட வாசகத்தை வாசிக்கிறார் என்னை பின்பற்றின எகிப்திலிருந்து வந்தவர்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதனில் ஒருவனும் என்னை பின்பற்றாதவடியால் அவர்கள் நான் ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் ஆணையிட்டு காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார் என்று சத்தியம் பண்ணினார் சொல்லுக்கெல்லாம் கட்படுத்தப்படினால் சொல்லியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்விக்கப்படும் என்று என் பேரில்தானே ஆணையிடுகிறேன் என்று சொல்லி ஒரு நாள் ஆணையிட்டான் என்று சொல்லுவேத்தினாத்திருக்கின்றோம் இங்கு உத்தவமாக காலையப்பன் ஊனன் குமாரும் வந்தவர்களில் இருபது வயது முதல் அவருக்கும் மேற்பட்ட மனிதனில் ஒருவரும் என்னை உத்தவமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபரகாமுக்கு ஈசாக்குக்கும் யாங்கோவுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார் என்று வாழ்க்கைப்படுகின்றது அதனால் பிரியமான தேவச்சானமே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் பார்க்காதபடி ஆண்டோகிப்பதற்காக பரத்திலிருந்து உண்டாகியது ஜோதிடின் பிராவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று அந்த ஆசீர்வாதங்களை அழியாத ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார் கருத்தர் முடிசூட்டுகிறார் ஹலோ அப்படிப்பட்ட நல்ல ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக அழியாத செல்வங்களை பெற்றுக் கொள்வதற்காக அழைத்திருக்கின்றால் உத்தவமாக பின்பற்ற வேண்டும் என்று பரிசுத்தாவியானவர் திருடையபடி மேற்கப்படும் நாளுக்கு என்று புத்திரியாக பெற்று தேவிட பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதவர்கள் என்று சொல்லி இருக்கின்றபடி நமக்குள் இருக்கின்ற பரிசுத்தாவியானவரை வருத்தப்படுத்தாதபடி நான் தவறு செய்தவுடனே ஆவியான துக்கப்படுகிற நாம் காடுகின்றோம் வறான வார்த்தைகளை பேசிவிட்டவுடனே தீய உணர்வுகளுக்கு இடம் கொடுத்தவுடனே தீய உள்ளோட பார்க்கிறவுடனே எந்த ஒரு காரியம் ஆண்டுக்கு பிரியமில்லாமல் செய்தவுடனே உள்ளிருந்து ஆவியானவர் துக்கப்படுகின்றபடி நான் அடிக்கடி ஆண்டு வரை துக்கப்படுத்துகிற மனநிலைக்கிற மாளாகாதபடி அறியாமல் செய்த தவறுகளை அறிக்கை செய்து விட்டுவிட்டு இந்நேசரை சந்தோஷப்படுத்தும்படியாக களைகூறும்படியாகமானவர்களை மாத்திரமேப்பொழுது செய்யவேண்டும் என்ற தீர்மானத்தோடு கூட ஆரம்பே அவர் தீர்மானம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வாசிக்கின்ற பொழுது அவரை தேடுகிறவர்களுக்கெல்லாம் அவர் நன்மை செய்வார் என்று சொன்னதாக நாம் இங்கே வாசிக்கலாம் அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனத்தில் அதை தேடினோம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறிஞர் வழியிலே சுவை விலைக்கு எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரைகளையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன் எங்கள் தேவணைக்கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவங்களுக்கு நன்மையாக இருக்கிற என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம் ராஜாவினிடத்தில் ஆண்டு வெறுப்புக்கு இப்படி நாங்கள் சாட்சி பகிர்ந்திருந்தோம் இப்போது வழியில் எங்களுக்கு பாதுகாப்பு ராணுவத்தை வேண்டும் வீரர்களை அனுப்ப வேண்டும் என்று கேட்கவில்லை வழியிலே சத்துருவிலைக்கு எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவைகளையும் குதிரை வீரையும் கேட்க வைக்கப்பட்டிருந்தேன் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லாருமே அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அப்படி வல்லபையும் அவருடைய கோபம் அவரை விட்டு விலகிறவர்கள் எல்லாருடையிலும் இருக்கிறது நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம் அவரை விட்டு விலகிற மீது ஆண்டருடைய கோபம் எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கின்றாம் அதனால் பிரியமான தேவஜனம் எந்த சூழலிலும் ஆண்டவரை விட்டு விலகிவிட வேண்டும் தேவ சமூகத்தை விட்டு விலக வேண்டும் என்கிற உணர்வுகளுக்கு ஒருபோது இடம் கொடுத்து நம்முடைய தவறுகளை நாம் சரியாக உணர்ந்தவர்கள் அறிக்கை தேவனுடைய கரம் எப்பொழுது நன்மையாகவே இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் என்று அவியால் அவர் சொல்லுகின்றார் தேவனை தேடுகின்றவர்களுக்கு அவருடைய கரம் நன்மையே செய்து கொண்டிருக்கும் தேடுகின்ற மக்களுக்கு எல்லாருக்குமல்ல தேடிக்கொண்டே இருக்கின்றவர்களுக்கு ஆராதனையில் வந்து மாத்திர ஆண்டு தேடுகின்ற காரியம் அல்ல எப்பொழுதும் ஆண்டரை தேடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு அனுபவம் கத்திர சோத்திரி என்று ஆத்து மாவட்டத்தில் அவர் பேசிக்கொண்டே இருப்பார் கலகுகிறாய் நீ ஏன் தேங்குகிறாய் கருத்து நோய்க்கு காத்திரு அவரே அவனுக்கு ரட்சிப்பு அறக்கூடியவர் என்று சரி ஆத்து மாவட்டத்தில் பேசுகின்ற ஒரு அனுபவம் அடைவதாக கருத்து காலத்திலும் சோத்தரிப்பேன் அளர்த்துவது எப்போது நாவல் இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றது போல பிற மக்கள் எப்பொழுதும் கடவுளை தேடக்கூடிய மக்களாக விரும்பினது வந்தவுடனே ஆண்டவரை ஆண்டு மேலுள்ள விருப்பங்கள் சிலர் குறைந்து போய்விடுகின்றன விரும்பினது வரும்போது அது ஜீவ விட்சியம் போல இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லியிருந்த போதிலும் அந்த மகிழ்ச்சியிலே பலர் கடவுளை தேடுகின்றதைகளை வேலை வாசிப்பதை குறைத்துவிட்டு அந்த மகிழ்ச்சியை பெருக ஆரம்பித்து விடுகிறார்கள் அப்படி நன்மை கிடைத்திருந்தால் மாண்டவரை துரித்து பாடுவதும் நன்மை கிடைப்பதற்காக துதிப்பது மாத்திரமல்லி ஆத்மாவை மீட்டெடுத்திருக்கிறது எப்பொழுது நாம் நன்றி செலுத்த கடைப்பட்டவராக இருக்கிறோம் என்பதை அறிந்து எப்பொழுதும் ஆண்டரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அவரை தேடுகிற யாவருக்கும் அவருடைய கரம் நன்மையாக இருக்கிறது என்பதை ராஜாவுக்கு நாங்கள் அறிவித்திருந்தோம் அதனால் அந்த சத்ருடைய கருத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு சேவகர்களையும் குதிரைப்படையில நாங்கள் கேட்கவில்லை என்று சொல்லி பக்தனாகியாவது வாசிக்கின்ற பொழுது அரசனாகிய வாசிக்கலாம் சிங்க குட்டிகள் தாட்சியடைந்த பண்டிகை ஆயிருக்கோ கருத்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என யாரை தேடுகிறோம் தெரியுமா உலகத்தில் ஆண்டவரை எல்லா செல்வங்களை கருத்தில் வைத்திருக்கிற ஆண்டவரை இருப்படமாக இருக்கின்ற இறைவனை ஈரமுடைய தேவனை ஈதமான எல்லாவற்றுக்கும் போதுமான ஒரு தேவனை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றபடியால் அது எந்த குறைமையை உலகத்தில் வர என்று எதை சொல்லு சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து மனிதனத்தில் ஆலோசனை பற்றி அவற்றையும் செய்ய வேண்டும் என்று விரும்பாதிரி கர்த்தரியை தேடுங்கள் அவர் ஒருபோதமை கைவிட மாட்டார் கண்டடைவீர்கள் சேவனை கண்டடைவீர்கள் எல்லாவற்றிலும் நிறைய நன்மையான எந்த பூர்ணமான எந்த வரமும் படத்திருந்து உண்டாகி ஜோதிகளின் திராவினத்திலிருந்து இறங்கி வருகிறதாக இருக்கின்றபடினாலே அந்த கடவுளை நாம் எப்பொழுது தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அருமையான அப்படிப்பட்ட மக்கள் எல்லாரும் ஒரு பையன் இந்து மதத்தில் இருந்து இயேசு ஏற்றுக்கொண்டோம் அது நிமித்தமாக இயேசு மனத்தில் வந்து வியாதி இருந்து விடுதலை ஆகி ஒரு சின்ன வேலை எனக்கு சுரங்கத்திலே ஒரு சின்ன வேலை கிடைத்தது எடுபடி வேலை பணிவிட செய்யற ஒரு வேலை கிடைத்தது அப்படி சுரங்கத்திலே அதாவது நிலக்கரி சுரங்கம் நிலக்கரி ஒட்டி எடுக்கிற ஒரு சுரங்கம் அது சுரங்கத்துக்குள்ள ஒரு நாள் எல்லாரும் வேலைக்கு போனே இருப்பான் அப்படி அவனுக்கு ஒரு பட்டம் மதிப்பாக கும்பிடவில்லை அவர்கள் ஏழனமாக என்னடா இயேசுநாத கும்பிட ரொம்ப இலையா இருக்கிற பறமையின் சகோதரி உண்டு வருமானம் இல்லை இவன் கொண்டு போற சின்ன வருமானத்துக்கு தான் இந்த குடும்பம் நடக்கின்றது எல்லாரும் திடன்கரியில் சாப்பாடு கொண்டு வருவார்கள் இவன் ஒரு துணில ஒரு கட்டி சாதம் அந்த காலத்துல கன்னியாகுமரி ஜில்லாவில் அறுவடைக்கு போற எல்லாரும் கட்டி ஒரு பொட்டணத்துல கட்டிட்டு தான் போவாங்க அது மாதிரி ஒரு சின்ன பொட்டணத்துல சவர சோறு கட்டி கொண்டு வருவான் எல்லாரும் பாத்திரம் எல்லாம் வச்சுட்டு துணி எல்லாம் மாத்திட்டு போவாங்க இவன் அந்த ஒரு ஆணி அடிச்சு வச்சிருப்பான் அந்த ஆணில கட்டிச்சோற தொங்க போட்டுட்டு எல்லாரும் கண்டல் பண்ணுவாங்க என்னடா இயசி உனக்கும் சிவன் கேரியல் கூட வாங்கி தரங்கிடக்காக உங்களோடு நான் வேலை செய்ய வந்திருக்கிற அழகான காட்சியோட எல்லாரும் ஆச்சரியமா இருக்குமா பேசுற பார்த்தான் இந்த வரம்பில் நான் இருந்து கொண்டிருக்கிறான் அப்படி இருக்கின்ற பொழுது வேலைக்கு போய் போது இவனும் போனான் அடி போய் கொண்டிருக்கும் பொழுது கட்டிச்சோரில கீழே துணி எல்லாம் வெளியடிச்சிருக்க ஒரு நாய் உள்ள போய் சுரங்கத்துள்ள இறங்கி இந்த கட்டிச்சோரை தூக்கிட்டு போய்ட்டு அப்ப வெளியே இருந்து வந்தவர்கள் சத்தம் போட அலிலியா சோத்த நாய் கொண்டு போய் சத்தம் போட உள்ள அந்த சத்தம் கேட்டு எல்லாரும் பண்ண என்னடா எப்ப பார்த்தாலும் அலிலியா சொல்றேன் வேலை செய்து போயிட்ட சிங்கக்கூட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கடற்கரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது ஜீவனை காப்பதற்கான நன்மை அதிகாரிகள் விசாரணை பண்ணின போது இவன் மாற்றது எப்படி தப்பினான் என்று கேட்டபொழுது கெட்டச்சோருடன் நாய் வந்து வெளியே கொண்டு போயிட்டது ஒருவர் சொன்னாராம் அந்த கடவுள் வந்து சில வேள மக்கள் பரிகாசம் போல நமக்கு தெரியலாம் அதை நமக்கு நன்மையாக மாற்றி விடுகின்றார்கள் ஆகையினால் பிரியமான தேவ ஜனமே கடவுளை தேடுவதற்கு வைக்கப்படாது மனுஷனை கண்டால் துதிப்பதற்கு வெட்கம் ஆராதிப்பதற்கு வெட்க ஆலயத்திற்கு வருவதற்கு வெட்கம் வேத புத்தகத்தை கரத்தில் வருவதற்கு வெட்கம் மொத்தத்தில் கடவுளுக்கு மக்கள் மாறிவிட்டார்கள் நாம் அப்படி இல்லாத எந்த இடத்திலும் இரவிலை தைரியம் முழுவதாக மாற வேண்டும் எம்மியான தெய்வ பூர்ணமான எந்த வரமும் அது பரத்திலிருந்து உண்டாக இருந்த உலகத்திலிருந்து அல்ல அழிந்து போகக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளாக அது பரப்பிருந்து வரப்போகின்றது அதை அடைந்து கொள்வதற்கு நாம் கடவுளை தேட வேண்டும் தேர்தல்களுக்கு ஒரு நன்மையுமே குறைபடாது என்று சொல்லி அதை அனைவருகின்ற நாம் பிரியமான தேவஜானமே மகிழ்ச்சியனமான வாழ்க்கை சரோதரியும் எந்த ஆதரவும் கிடையாது அப்படிப்பட்ட அற்பமான ஒரு வாய்ந்த பாதுகாப்பதற்கு ஆண்டவர் கவனமாக இருக்கிறார் என்று சொன்னால் என்னை உங்களையும் பாதுகாப்பதற்கு எவ்வளவு கவனமாக இருப்பார் என்பதை உணர்ந்து உடமோடு உடல் வாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து அவரை எப்பொழுதும் தேடிக்கொண்டு தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் விசுவாசியாக நான் ஏசு கிரிசை ஆரம்ப காலம் திருச்செடிக்கு வருவதற்கு முன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது ஆண்டு நாசிகனாக இருந்து ஏற்றுக்கொண்டு இப்பொழுது ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அனுப்பிட்டுல பின்னால போவே ஒரு நியூஸ் பேப்பரை கையில வச்சிட்டு அந்த அம்மா பைபிள பேச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க போவேன் வேற என்ன கண்டு என்ன கண்டு கேட்டிடக்கூடாதுங்கிற ஒரு பலரை கேட்டிருக்கிறேன் அப்படி போய் கொண்டு வரும்போது ரெண்டு வாரம் போயிட்டு வந்தா மூணாவது வாரம் போகும்போது கட்சியில் உள்ள ஒரு தோழர் என்ன பார்த்துட்டாரு என்ன தோழர் வந்துரும் ஆபீஸ்க்கு ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்ட போதிலும் தெரிஞ்சிருக்கிற சான்ஸ் இல்ல நான் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு நான் பிரேயர் முடிச்சு வீட்டுக்கு வந்து மாலையிலேயர் பண்ணிட்டு கட்டில் அப்படி படுத்திருக்கிறேன் எனக்கு தலைக்கு மேலாக ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே பேசிக்கொண்டே போகறது என்ன சத்தம் தெரியுமா என்னை குறித்து இந்த உபச்சார சந்தையில் மத்தியில் வெட்கப்படுகிறவரை நாரியின் பிதாபின் மகிந்துவோடு கூட வரும்போது வெட்கப்படுவேன் கேட்டது துணையாரிடத்தில் கேட்டவனுக்கு ஏதாவது சத்தம் கேட்டுதான் சமையல் பண்ணிட்டு இருக்கிறார் எனக்கு தெரியும் தான் இந்த சத்தம் நான் தானே வெட்கப்பட்டேன் கட்டிலிருந்து இறங்கி முழங்கால் பிடித்த ஆண்டவரே இந்த ஒரு தடவை மாத்திருந்து ஆண்டவரையும் சொந்த தெய்வமாக ஈட்டுக் கொண்டதற்காக செய்ய மாட்டேன் என்னை பகைத்தால் பூசித்தால் வருத்தாலும் சரி உங்களுக்காக நான் ஜீவனை கொடுக்கும் ஆயத்தமாக இருக்க இந்த அடுத்த வாரத்தில் வேத புத்தகத்தை கரத்தில் எடுத்துக்கொண்டு செல்ல ஆரம்பித்தோம் இன்றைக்கும் கரத்தில் இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிற எங்களுக்கு ஒரு சொத்து உண்டு என்று சொன்னால் இந்த வேத புத்தகம் ஒன்றுதான் பிரியமான தேவ ஜனபி எப்பொழுது வயதாகி விட்ட முடினாலே கொண்டு போற பேக் ரொம்ப வெயிட்டா இருக்கு இப்ப நேரம் டைரி கேள்வி இருக்குது வரும்போது அந்த ஒரு கருந்து அறிந்து கொள்ளக்கூடாது சமுதாயம் தப்பாக பேசுமே வேலைக்காது அதிகாரிகளுமே தவறாக இன்னுவார்களே நன்மையால் முடிசூட்டு வருகின்ற ஆண்டவர் சொல்கின்றார் யாருக்கு அந்த நன்மை கிடைக்கும் தெரியுமா கடவுளை தேடுகின்ற கருத்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது மிருகங்களின் யோசிக்கிறதுமா பந்தா சாப்பாட்டுக்கு என்ன பண்றது பொண்டாட்டி என்ன பண்றது படிப்பு கடவுள் ஒரு சாதாரண ஆழ்மாக நினைத்துக் கொண்டு நாற்பது ஆண்டு கால உழைக்காமல் காசு கொடுத்து ஆகாரம் வாங்காமல் வானத்திருந்து ஆகாரம் கொடுத்து போஷித்த ஆண்டவருக்கு ஒளி செய்ய புகுந்தாயே உனக்கு அந்த நம்பிக்கை இங்கே போனது என்று சொல்லி பலவரிடத்தில் கேட்டிருக்கிறேன் தேவையானமே நம்பிக்கையில் விட்டுவிட்டு குடும்பம் கரத்தை எதிர்பார்த்து வேலை செய்ய நான் குடும்பத்தை காப்பாற்றி நாற்பது ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார் மக்கள் நாற்பது ஆண்டுகளாக மன அந்த நடத்தினது போல மேல விட்டு இது ஆண்டு காலமாக இருந்தது அருவியான தேவையான தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரி தேடலுக்கு ஒரு தன்மையும் குறைபடாது அது கிடைக்குமா இது கிடைக்குமா எல்லா தன்மைகளையும் கொடுப்பதற்கு வாக்கு திட்டம் பண்ணி இருக்கிறார் வருஷத்து நன்மையால் முடி சூட்டுகிறது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நன்றி நாள் முடி சூட்டும் இருக்கின்றபடியால் அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுகின்ற பதிமூன்றாவது சங்கீதம் ஆராஜோசனத்தை வாசிக்கின்ற பொழுது இங்கே பக்தர் ஒருவர் பாடியிருக்கிறத வாசிக்கிறார் அவரை பாடு கருத்தர் எனக்கு நன்மை செய்தபடி நான் அவரை பாடுவேன் எப்ப பாடுவாங்க கோயில் வந்தா மாத்திரதான் வீட்டில் விருப்பங்களாக இருக்கிறது அவரை பாடுவேன் யார் என்ன செய்யணும் தெரியுமா எப்போது வேறு அதனை துதித்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டுமா பயங்கரமான குழியிலும் உளையான செயற்கை விருதனை தூக்கி எடுத்து கண்மனின் மேலின் கால்களை நிறுத்தின் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டையும் தூத்து பாடிக்கொண்டே இருக்கிற தமச்சானே உண்மை பெற்ற மக்களால் ஆரம்பப்படுத்த செய்ய வேண்டுமா அதை செய்யாதவர்களை நன்மை மறந்த மக்கள் என்று சொல்லி அதனால் நம் அப்படி ஆகிவிட ஆள் பிடிக்கிறே இருக்கட்டும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டே இருப்பேன் என் உள்ளம் தேவன்பால் பொங்கி வழிகிறது நான் பாடும்போது என் உதடுகளும் என் மீட்டுக் கொண்ட என்னுடைய ஆத்மாவுக்கு கம்பீரித்து மகிழ்கிறது என்று மக்கள் சொன்னது போல எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அவர் பாடி தூயத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதமாக்கி சொல்லுகின்றபடியால் குறித்த ஆரம்பத்தொரு புதிய உணர்வோடு கூட புதிய தீர்மானத்தோடு கூட கருத்து நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற மாற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகின்ற ஏற்கனவே கொடுத்திருக்கிற நன்மைகளுக்கு கருத்துகளுக்கு நன்மை நான் அவரை பாடுவேன் சினிமாக்காரலை புகழ்ந்து பாடுற பாட்ட சொல்லல ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறான் தேவனுடைய பாடல்கள் மூலமாக இறை நேரத்தில் வந்திருக்கிறார்கள் கருத்துள்ள இனிமையான பாடல்களை கேட்கின்ற பொழுது அந்த உள்ளங்கள் எல்லாம் உடைகின்றது இந்த உள்ள வந்து பொங்க ஆரம்பிக்கின்றது அவர்களும் பாட ஆரம்பிக்கின்றார்கள் எவ்வளவு இனிமையாக பாடுகிறார்கள் முதலாவது ஒரு வீடு வாடகை கெடுத்து பாட்டு பாடி ஜெமணி விட்டு அதிகாலையிலே மறுபடி மகிழ்ச்சி மறுபடி ராத்திரி ஒரு எட்டு ஒன்பது மகிழ்ச்சி முடிச்சுட்டு சேருவோம் அந்த பத்து மணிக்கு பாட்டு பாடி கழித்துக் கொண்டிருக்கும் போது அந்த காம்பௌண்டருக்கு எல்லா மக்களும் ஒரு ஆண்ட உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பரவசியில் அதே கடமை செய்யாதே திரையில சினிமா பாட்டு நம்மள திரை சினிமா பாட்டு எப்போதும் பாட்டு வேற பாட்டு தான் பழைய பேரமான பழைய பாட்டில் அப்படி இல்லாதபடிக்கு அவர்களுடைய புதுப்பாட்டை கொடுத்தார் துதித்து பாடுகிற பாடல்படி உள்ள புறப்படட்டும் நன்மை செய்தபடிதான் அவரை பாடுவது என்று சொல்லி போல இன்று நமக்கு அதிகமாக நன்மை மறுசத்தின் நன்மையால் முடி போகிறார் ஹலே லியா குறைவாக நிறைவாக ஆசிரியற்காக முடி நிறைந்த மகிமையான நிறைவுள்ள ஆசீர்வாத்தரப்புகிற நன்மையான இந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் இறங்கி வரும் என்று சொல்லி இருக்கின்றபடியினால் அதை பெற்றுக் கொள்ளக்கூடிய மக்கள் இறைவனை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அழுவியா புரியமான தேவை தேர்தலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது டிசம்பர் மாத குளிரிலே அமெரிக்காவில் ஒரு ஒரு வீட்டில் ஒரு விசுவாச குடும்பம் வேலைக்கு கூலி வேலைக்கு போனார் போனிப்பு நான்கு குழந்தைகளும் பத்னியாகிவிட்டார்கள் அப்பா வருவார்னு சொல்லிட்டு இருந்தது அப்பாவை சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்பாவுக்கு என்ன ஆச்சு தெரியல அப்படி அந்த அம்மா மறுபடியும் காக்காயை கொண்டு நம்மளை பேசி நினைச்சிருக்கு சாப்பாடு தூங்கிட்டாங்க அதனால கதவை திறந்து போறது கதவை திறந்து போட்டு வைத்திருந்திருக்கு காக்காயை காணல அப்புறம் வீட்டு முன்னால வந்து ரோட்ல போகும்போது அந்த ரோட்டில் வந்து தூரத்துலேயே சின்ன குழந்தை வெளிவந்து நிற்கிறேன் போய்ட்டா தெரியலன்னு சொல்லி அந்த இறங்கி அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு வீட்டுக்குள்ளுடன் வரும்போது வெளிய நிற்கிற காத்து எங்களுக்கு சாப்பாடு கொண்டு சொல்லி தந்தாங்க ஆனாலும் கலவை போட்டி கலவை திறந்து போட்டு வெளியே பார்த்து எங்க வீட்டுக்கு வர்ற காக்கா வேற எங்க போயிட கூடாது இல்லையா அதான் வெளியே இந்த பிள்ளை சொல்லிச்சுதான் அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டது இது ஒரு விசுவாச குடும்பம் கடவுளை நம்பி இருக்கிற குடும்பம் சாப்பாடு கொண்டு வரிகளுக்கு தேவையான வெளியே பேக் பண்ணி கொண்டு வந்து அந்த வீட்டுக்குள்ள வச்சிட்டு இந்த பிள்ளை உள்ள விட்டு கதவு சாத்திட்டு கதவை பூட்டிக்க அம்மா எழுத்து சொல்லி காக்கா கொண்டு தந்தோன்னு சொல்லி சொல்லி வச்சிட்டு பிரியமானவர்களே கருத்தரை தேடர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது தாட்சியடைந்து பட்டினியா இருக்கும் விசுவாசத்தை பரிசோதிப்பதற்காக இந்த குறைகளை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் யாரை தேடுகிறார்கள் கடந்து வாங்கப் போகிறார்களா சொந்தக்காரலை தேடுகிறார்களா நம்மை முழு முழுக்கிறார்களா ஜபத்தை குறைக்கிறார்களா என்று நம்ம பரிசோதிப்பதற்காக சில சோதனைகள் சில வேலை நமக்கு வரும் சோதனை பின்பு கருத்திருந்தவர்களுக்கு ஊழியர்களுக்கு கொடுக்கிற வார்த்தை தான் நாற்பது நாள் வரைக்கும் சாப்பிடாம இருந்தாலும் சாக மாட்டோம் நாற்பது நாலு மாசம் இருந்திருக்கிறார் ஞாவ நாற்பது நாள் சாப்பிடாம இருக்க முடியும் கை காலியா இருக்கு அந்த ஆட்கள் பிடிச்சாங்க முடி சூட்ட போகின்றாதே பெற்றுக்கொள்ளும் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் கருத்தனை தேடுகிற மக்களாக இருக்க வேண்டும் என்று பரிசு தாவி என்பது சொல்லுகின்றார் சங்கீதம் இருபத்தைந்து பனிரெண்டு பதிமூன்று வருஷங்களில் இன்னும் செல்லும் பொழுது கருத்தனுக்கு பயப்படுகிற மரிசி என்னோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும் அவன் சந்ததி பூமியை சொந்தரித்துக் கொள்ளும் என்று சொல்லி விதமாக அரசனாகி தாவின்றி சொல்லுகின்றார் கருத்தருக்கு பயப்படுகின்ற மனுஷன் கருத்தருக்கு பயப்படுகின்ற மனுஷன் அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் அவர் ஆத்துமான் நன்மையில் தங்கும் அவர் சந்ததி பூமியை சொந்தரித்துக் கொள்ளும் ஆத்மா எப்பொழுது நன்மையிலேயே நிறைந்திருக்குமா அதிகமாக முக்கியப்படுத்துகின்றது நல்ல காரியங்களே செய்து நன்மையாகவே பேசி நன்மையாகவே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சரீரம் அதோடு கூட சேர்ந்து மகிழ்ந்து கொண்டே இருக்கும் இந்த சரித்து நல்ல சாப்பாடு நல்ல எல்லாவற்றையும் கொடுத்து நல்ல உறுத்தி கொண்டிருங்க ஆத்மா துக்கமாகத்தான் இருக்கும் பெரிய கவலைப்படவில்லை அறிந்திருக்கள் நிரப்படுது இறை ஆசிர்வாதத்தினாலே இறைவனுடைய கிருமை வரங்களினாலே இறைவனுடைய அன்பினாலே நிறைந்து நிறைந்து மகிழ்ந்து கொண்டிருப்பதற்கு கர்த்தரை நம்புகின்ற மக்களாக கர்த்தருக்கு பயப்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் கருத்தருக்கு பயப்படுகிற மனசு நியமனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழிய கோடிப்பார் அவன் ஆத்மா நன்மையில் தங்கும் அவன் கைவிடப்படவே மாட்டார்கள் கடவுள் தமிழை பிள்ளைகளை பார்த்துக் கொண்டே இருக்கின்றார் ஆரம்பிக்க வேண்டும் ஆசீர்வதிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்று கருத்துடைய கண்ட நீதிவாரிய நோக்கமாக இருக்கின்றது செவிகளுடைய கூப்புடுதலுக்கு தரந்திருக்கிறது பிள்ளைகளாக நீதிமன்ற்களாக உத்தவர்களாக இரவருக்கு பிரியமுள்ள மக்களாக வாழ்கின்றவர்களை எப்பொழுதும் கடவுள் பார்த்துக் கொண்டே பரிசுத்த வேண்டும் சொல்கின்றபடியால் நம்மவர்களும் அப்படியே காணப்பட வேண்டும் என்று ஆவியான உலகத்திலே பயங்கரமான சூழ்நிலைகள் நாட்டுக்கு எப்பொழுதாவது ஒரு நாள் யுத்தம் வரக்கூடிய சூழலு அப்படி எத்தனை வருமானால் எத்தனை லட்சங்கள் சாகுமதித்து நமக்கு எல்லா நாடுகளும் குண்டு வைத்திருக்கின்றது சாதாரண தனிமனி வைத்திருக்கிற குண்டுகளுக்கு அரசாங்க ராணுவங்கள் பதில் செல்ல முடியாத அளவுக்கு சூழலில் உருவாகி இருக்கின்றது அதனால உலகம் எல்லாம் அப்படி அழிவு கூறி நச்சு கரிகளினால் நிறைந்திருக்கின்றபடியினால் அப்படிப்பட்ட காலத்தில் நம்மை விடுதலையாக்குவதற்காக மரணத்தில் நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்துக் கொண்டே இருக்கின்றன அவாசைகலம் சங்கீதம் முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் பதினெட்டு சங்கீதம் காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விட இருக்கணும் அவர்களை உயிரோடு காக்கவும் அவரை உயிரோட காக்கணும் அவர்கள் அவர்களுடைய நோக்கமாகவே இருக்கிறது கிடைக்காது வெளியிருந்துதான் கொண்டு போகணும் கொண்டு போகணும் போய் சேருகிறது இல்லை அதனால் அப்படிப்பட்ட ஒரு பஞ்சகால வரப்போகின்றது பஞ்சகாலம் வரப்புகின்றது அவை எல்லாவற்றிருந்து யாரை விடுதலை ஆக்கி காத்துகிறார் தெரியுமா கருத்தருக்கு பயந்து அவரை தேடிக்கொண்டே இருக்கின்ற மக்களுக்கு பயந்து தம்முடைய கிருமைக்கு காத்திருக்கிறவர்கள விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கருத்துடைய கண்ணவர்களுமைய நோக்கமாக இருக்கிறது எப்பொழுது உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கின்ற பெற்றோர்களுக்கு பயப்படுகின்ற பிள்ளைகள் சமுதாயத்தில் ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள் பெற்றோர்களுக்கு அப்பா அம்மா ஒத்துக்கொள்வாங்க பிள்ளைகளை பணி ஆகிவிடுகிறார்கள் அதுபோல கருத்துக்கு பயப்படுற பாய் எந்த ஆத்துமா உள்ளோ அவர்கள் கருத்து பாதுகாப்பு இருக்காது என்பதை சொல்லிக் கொள்கின்ற கருத்தர் ஒரு மனுஷனை பாதுகாக்க வேண்டுமானால் அவன் கருத்தருக்கு பயப்படக்கூடிய கருத்தருடைய கிருமிக்காக காத்துக்கொண்டே இருக்கிறவனாக கருத்தன் எனக்கு நன்மை செய்ய வேண்டுமே பாதுகாக்க வேண்டுமே மரணத்துக்கு விலகி காக்கவும் பஞ்சத்தில் அவர்கள் உயிரோட காக்கவனுடைய கண்ணவர்கள் மேல் நோக்கமாகவே இருக்கிறது தேவஜனமே அடிக்கடி சொல்லி ஆலங்கோட்டையிலே பால்மணி என்று சொல்லி நம்ம சகோதரர் இருக்கிறார் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் சண்டை பாடலில் இருக்கின்றார் அந்த ராணுவ வீரர்களுக்கு சாப்பாடு கொண்டு போக முடியாத இத்தனை மும்பரமாக இல்லை ஆனால் ராக்கெட் வந்து பிளேன்ல கொண்டடிக்கிறாங்க அவங்களும் சாப்பாடு எடுத்துக்கொண்டு ரெண்டு பேரும் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பாகிஸ்தான் ஹெலிகாப்டர் தலைக்கு மேல வந்திருக்கிறது நிச்சயமாக செல்லடிச்சிருவான குழிக்கு போய் படுக்கி விட்டார்கள் ஒழித்துக் கொண்டார்கள் படுத்து கிடக்கிறாங்க மேல படாது கரெக்டா குண்டுக்குள்ள விழுந்தால் மாத்திரம் தான் இவங்களை தாக்கும் அதுக்காக பள்ளத்துக்குள்ள படுத்துக் கொள்கிறோம் குண்டு அடிச்சுட்டு ரெண்டு பேர்ல கூட வந்த சோஹர் அடிபட்டு செத்து சாப்பாடு எடுத்துக்கொண்டு யாரை கடவுள் பாதுகாப்பாரு தெரியுமா கர்த்தனுக்கு பயந்தபடி கிருமிக்கு காத்திருக்கிற மேல் கர்த்த கண்கள் நோக்கமாகவே இருக்கிறதா கொடியாத்துவாங்க பஞ்சத்தில் கருத்துடைய கண்ணோக்கமாகவே இருக்கின்றது கடமைக்காக கடவுளை தேடாதிருங்கள் கருத்தாக தேடுங்கள் கருத்து பயப்படக்கூடிய உள்ளத்தோடு கூட தேடுங்கள் அவர் இருக்கிறார் உணர்வுகள் எப்பொழுது உள்ளத்தில் இருக்கட்டும் அவர்களை பார்த்துக்கொண்டே இருக்கின்றார் உலகமே அழிந்து போனால் அழிய விட மாட்டார் உலகமெல்லாம் பஞ்சத்தில் செத்து போனால் நமக்கு பஞ்சத்தை வரவிட மாட்டார் நம்பிக்கை நமக்கு இருக்கட்டும் கருத்திருந்த வருஷத்துக்கு நன்மையினால் முடிசூட்டப் போகின்றார் உலகத்திற்கு எல்லாருக்குமல்ல அவருடைய பிள்ளைகளை நன்மையினால் முடிசூட்டுகின்றார் அவரை நம்புகின்ற மக்களை அவருக்காக காத்துக்கொண்டிருக்கிற மக்களை அவரை தேடுகிற மக்களுக்கு அடுத்த நன்மை செய்வார் என்று மக்கள் யாரும் அறிந்திருந்தபடினால் நமக்கு அந்த அறிவு பெருகட்டும் கருத்திற்கு பயப்படுகின்ற மக்களை பயப்படுதுன்னா கண்டிச்சு போடுவார் என்று பயப்படுறதில்லை கடவுள் சொல்லுகிறதெல்லாம் கேட்கிறதெல்லாம் பயப்படுது அபிரகாமை பார்த்தவர் சொல்லாம் தேக்கள் பிடிந்தார் அவருக்கு ஒரு குழந்தை மாத்திரம் இல்லாத இருந்தது ஆண்டவர் கொடுத்திருக்க முடியும் அந்த குழந்தை மாத்திரம் கொடுப்பது சந்ததியில் இயசுதான் அவரை பிறப்பிக்க செய்ய வேண்டும் அந்த நாட்டை இசைய ஆண்டவருடைய தலைநகராக வைத்து உலகத்தை அரது செய்ய வேண்டும் என்று பல தீர்மானங்கள் வைத்திருந்து அவரது அழைக்கின்றார் உன்னை ஆசிர்வத்து பெரிய ஜாதியாக மாற்றுவேன் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் உன்னை ஆசிர்வதிக்கிறவனை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் உள்ள சகல ஜாதிகளில் அவனுக்குள் ஆசீர்விக்கப்பட்டிருக்கும் என்று ஒரு நாள் ஆண்டு சொன்ன சொப்பனத்தில்தான் அந்த சத்தம் கேட்டது கருத்து ராபரகாம்புக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான் நாம் அதற்கு விளக்கங்கள் கொடுக்க ஆரம்பிக்கின்றோம் கோடிக்கார் மூலமாக தேவ செய்தி வந்தால் அது எப்படி நடக்கிட்டு இருப்பாங்க பிள்ளைகளுடைய காரியம் என்னாச்சு படிப்பு என்னாச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வேற வேலை கிடையாது அதை கண்டுகிடக்கூடாது அப்படி அப்படிதான் அநேகர் இப்படி போயிட்டு இருக்கிறார் விளைவு தெரியுமா இது கருத்தருக்கு பயப்படக்கூடாத ஒரு மனநிலை கருத்தருக்கு பயப்படுகிற வரியோரி சிறியோரி ஆசீர்வதிப்பார்கள் பட்டதாரியாக இருக்கிறான் படியாதவனாக இருக்கிறான் அதை குறித்து ஆண்டவர் வேறு எதிர்பார்க்கவில்லை கர்த்தனுக்கு பயப்படக்கூடிய பல தோடையில் ஆண்டவன் சொன்னதை ஆவரகாம் அப்படியே செய்து கொண்டு வந்தார் கடைசி ஆபரகாமுக்கு ஈசாக்கு பிறந்து பதினான்கு வயசாகி நல்ல வாட்டா சாட்டமான வாலிபனால் வளர்ந்து கொண்டிருக்கின்ற மறுபடி சொப்பரத்தில் ஒரு நாள் ஆபரகில கொண்டு போய் எனக்காக பலி செலுத்துவாயா நிச்சயமாக நம் ஆட்களுக்கு இப்படி சொப்பரம் கிடைச்சா சாத்தான் சொல்லி இருப்பான் நினைப்பானே எப்படி பலி கேட்க மாட்டாரே சாத்தா நம்மளை நல்லா சோதிக்கிறானே இப்படித்தான் விளக்கம் சொல்லுவாள் நன்றாக தெரியும் பாதியை சொல்லுவாங்க பாதியை வச்சுடுவாங்க அந்த பாதியை சொல்லும் போது நமக்கு புரிய சொன்ன கதை வேற இவங்க சொல்லுகிற கதை வேற என்று சொல்ல நமக்கு நன்றாக தெரியும் அதனுடைய விளைவு கடவுளுக்கு பயப்படக்கூடாது ஒரு மனதிலே ஆகிவிடுகின்றது பின்னர் கடவுள் நடத்தில் பேச போகிறதும் இல்லை கவனமாக கருத்து என்ன சொல்லுதாரோ செய்யுங்கள் வசனத்தின்படி செய்வதற்கு வாஞ்சியுள்ள மக்களாக காணப்பட வேண்டும் இன்னும் நான் உனக்கு விதைக்க முடியவனாக கருத்து கட்டளையின்படி செய்வதற்கு இனி கவனமாக இருக்கும்படி நீ சத்துக்கு உண்மையாக இப்பொழுது செல்லப்படுற ஆசிர்வாதங்கள் எல்லாம் உண்மையிலிருந்து எனக்கு பதிக்கும் இருந்து வருகின்றவர்களை பயபக்தியாக ஏற்றுக்கொள்கிறார்கள் கடவுளுடைய வார்த்தை அதை நான் எப்படியும் மீற முடியும் அந்த கடவுளை என்ன சொல்லுகிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறார்கள் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கின்ற மக்களுக்கு வார்த்தைகள் ரொம்ப சீப்பாகை ரொம்ப வெறுப்பாக அப்படியெல்லாம் எப்படிங்க முடியும் என்று சொல்லிக் கொண்டு போகிற மனதில் இன்றைக்கு ஆகிவிட்டது கடவுளை ஆசீர்வதிக்க முடியாமல் போய்விடுகிறது நமக்காக கல்வாறு சீரனை கொடுக்க மீட்டெடுத்த ஆண்டவரை ஆராதிப்பதற்காக வந்து நாம் இந்த வருஷத்து நன்மை நாள் முடிசூட்டப்போறும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றபடி நாள் கருத்தருக்கு பயப்படக்கூடியவராக என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் சொல்கிறார்ேசகுமாரிசாக்கைரியாதேசுத்த மலையிலே வந்து கொண்டு போய் பலி செலுத்துவையாண்டு இன்னொரு பையனை தந்த அவனை பலி செலுத்துறையா இந்த குமார் வந்து தானே சந்ததி வழங்கும் என்று சொல்லீரே இப்பொழுது இப்படி கேட்கிறீர் என்று சொல்லி அவர்கள் கேட்கவில்லை மாறுத்தருமையை சொல்லவில்லை இந்த அம்மா சின்ன ஒரு வேலை வயசான இந்த அம்மாவுக்கு ஏதாவது மருத்துவம் தரக்கூடாதுன்னு சொல்லி முன்னாள் எப்படி ஒரு வாரத்துக்கு போலதான் இனி பிள்ளையை பார்க்க முடியும் எப்படி ஆளுகா வந்திருக்கும் அனுப்பினார்கள் இந்த ஆவர்கா மலை அடிவாரத்தில் வேலைக்காரர் நிப்பாட்டி விட்டு நானும் பிள்ளையாண்டாண்டு பலிசெலித்துவிட்டு திரும்ப வருவோம் அவர்கள் தேவனுடைய வார்த்தை அப்படியே விசுவாசித்துக் கொண்டிருந்தார் அவர்கள் தேவனை விசுவாசித்தான் அவனுக்கு நேரடியாக எண்ணப்பட்டது இந்த ஈசாக்கு இருந்து உன்னுடைய சந்ததி வழங்கும் என்று சொல்லியிருக்கிறாரே அப்படியாவது ஈசாக்கை பரிசீலித்து உயிரோடு எழுப்பித் தருவார் விசுவாசம் அவர்கள் இருந்தது விசுவாசம் இவர்களோ அவர்கள் தான் ஆபரகம் சும்மா எல்லாம் கொட்டடிச்சு பாடுற எல்லாருக்கும் வாக்குத்தம் இல்லை என்பதை நாதர் பாடனும் புகழனும் காணிக்க கொடுக்கணும் அப்படினா நமக்கும் மொச்சத்தில் ஒரு இடம் இருக்கும் அநேக வாசத்தலம் உண்டு சொல்லியிருக்கு இல்லையா நமக்கு ஒரு இடத்தை வச்சிருப்பார் பூட்டி போட்டிருப்பார் அப்பதான் திறந்து தருவார் என்று எல்லாருக்கும் நிச்சயமாக வேதம் அப்படி சொல்லவில்லை மடிய போய் எல்லாரும் மற்றார் அருமையான பரிசுத்த நகரமாக கருத்து உருவாக்கி இருக்கின்ற அப்படின்னா இந்த நகரத்துக்குள் வாசப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த உணர்வுகள் உண்டாயிருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அம்மையை நன்மையினால் நறுப்பு முடியாக அழைத்திருக்கிறார் வருத்தின் நன்மையால் முடிசூட்டும் என்று சொல்லியிருக்கிறபடி நான் நாம் இந்த ஆண்டில் ஒருபோதும் ஆண்டு துக்கப்படுத்தாத வார்த்தைகளுக்கு மாறுத்தரும் சொல்லாதபடி கர்த்தாவையே சொல்லும் அடியே கேட்கிறேன் என்று சொன்ன சாப்புகளைப் போல என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் உணர்வு எல்லா உள்ளங்களில் வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றோம் வழியிலே மேலே ஏறிப்புகிறார்கள் பையனுடைய தரையில் விரைவு கட்டிருக்கின்றது பிற்கையில் அருவாளும் நெருப்பம் பையன் கேட்கிற அப்பா அப்பா என்ன மகனே மிளகு இருக்கிறது பளிமிருகத்தை கொள்வதற்கு கத்தி இருக்கிறது நெருப்பு இருக்கிறது ஆடு எங்கள் பளிமிருகம் எங்கே என்று கேட்டான் அவருக்கு அம்ம குளத்திலே மறுத்து மிருந்திருக்கிறோம் கருத்தர் பார்த்துக் கொள்வார் மகனே அல்ல அலு எவ்வளவு ஆறுதலான வார்த்தை தெரியுமா மகனே அப்படின்னு அழுது கட்டி முடிச்சு அழுது விசுவாசத்தை கரைந்து செய்யவில்லை நம்மளுக்கு செப்புனா தெரியல் நமக்கு பிரியமில்லாத காரியங்களை மருத்துவமான ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அவ்வளவுதான் எட்டு நாளைக்கு மனதில் இருக்காது புதனா இருக்காது சாட்சியை சொல்லிட்டு அவ்வளவுதான் அப்படியா ஒரு காரியம் சொல்லுகிறார் என்று சொன்னால் நன்மைக்கு இருக்கிற அப்படின்னா நன்மையான எந்த இமும் பிரியமான தேவச்சலவி பிதாவினிடத்திலிருந்து கிடைக்கின்ற உத்தரவை தான் இறங்கி வருகின்றனர் மக்களாகி நமக்கு ஆறு தேவையான காணப்பட வேண்டும் என்று தேவசமத்தில் விறகை அடுக்கி பையனை கையங்காலம் கட்டி பளிமடத்திலே கமுத்தி படுக்க வைத்து விட்டு அறுவாழி ஓய்ஞி விட்டுகிற நேரத்தில் சத்தம் கேட்கிறது இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களை வாசிக்கலாம் அப்பொழுது அடுத்த வாரத்திலிருந்து கூப்பிட்டார் அவன் இதோ அடியான் பிள்ளையாண்டால் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்று செய்யாதே அவனை உன் புத்திரன் என்றும் ஏக சு மாறாமல் எதற்காக ஒப்பு கொடுத்தபடினால் தேவனுக்கு பயப்படுவேன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தேவனுக்கு பயப்படுவது குறித்து எப்படி சாட்சி கொடுப்பார் தெரியுமா என்னுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் ஆக்கள் புரியும் பொழுது எந்த சூழ்நிலைகளும் நம்ம எதிர்பார்க்காதபடி இந்த கள்ள போதகர் மகனுக்கு எல்லாம் நன்றாக சத்தியம் தெரியும் அது மக்களை தப்பிதமாக நடத்திக் கொண்ட குடும்பத்தில் எதிர்ப்பு இருக்கும் அல்லவா புருஷன் ரசிக்கப்படலவா மனைவி ரசிக்கப்படல சமுதாயத்தில் அப்படி இருக்கவா அண்ணாத கோயிலுக்கு போடலாம் ஜாமியும் போடலாம் பிரசாரத்தை மாத்திரம் தினாதீங்க இப்படி கள்ளத்தனமாக போதனை செய்து தியவனுக்கு விரோதிகளாக மக்களை நடத்தி கொண்டிருக்கிற கூட்டம் பெருகி வந்து கொண்டிருக்கிறபடினால் பரிசத்தின் நன்மையால் மொழிசூட்டு வந்த ஆண்டு நமக்கு வாக்கு திட்டம் யாருக்கு நன்மை தெரியுமா அவருக்கு பயப்படுகின்றவர்களுக்கு சிங்க குட்டிகள் தாட்சியடைந்த பட்டினியா இருக்கும் கருத்தரை தேடுதலுக்கோ ஒரு நன்மை கருத்தருக்கு பயப்படுகிற நிலை கருத்தர் ஆசீர்வதிப்பார் நன்மை நாள் நிரப்பார் சொல்லுகின்றபடியால் நம்மையும் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த ஆண்டு முழுமையிலும் அவருடைய நன்மை நாள் பரவோக நன்மை நான் நிரப்ப வேண்டும் நம்மை அழைத்திருக்கிறபடியினால் கருத்துள்ளி சத்தத்திற்கு செய்து கொடுக்கக்கூடிய மக்களாக கருத்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய மக்களாக காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறார் என்பதை உங்கள் மத்தியில் செய்து கொள்ள ஆசைப்படுத்து இந்த நண்பர்களெல்லாம் எங்கே கிடைக்குமா தெரியுமா அவருடைய வீட்டிலே கிடைக்கும் என்று எதன் சொல்கிறேன் வாசிப்போம் அறுபத்தி ஐந்தாவது சங்கீத நான்காவது வசனம் உமது பிரகாரங்கள் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான் உடைய பரிசுத்த ஆலயமாக வீட்டு நன்மையால் திருப்தியாவோம் அவருடைய விட்டு நன்மைகளால் கிடைக்கப் போகின்றது அவர்தான் படத்திலிருந்து இறங்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இறங்கி வரப் போகின்றது ஆகினாலே ஆலயம் தொழுவது சாலவு நன்றி சொல்லி அன்றைக்கு இருந்து அவ்வையார் பாடினார்களா விரோதமான ஒரு காரியம் என்பது சொல்லிக் கொடுக்கின்றேன் அழைந்து கொண்டு கடவுள் உங்களுக்கு நன்மை என்று சொல்லி என்ன விடாது மாட்டார் என்று சொல்லுகின்றது கருத்தருக்கு பயப்படுகிற பெரியோரை சிறியோரை ஆசீர்வதிப்பார் எந்த சூழலில் இருக்கட்டும் எந்தாலும் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகின்றது யாரும் குறைத்துக் கொள்ளாதிருங்கள் அது உங்களுடைய ஆசிர்வாதத்தை நீங்களே தடை செய்து கொண்டது மாதிரி ஆகிவிடுகின்றது வேதனை வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் பாக்கியவான் உங்களுடைய பருசூத்த ஆலயம் ஆகும் அது வீட்டின் நன்மையால் திருத்தியாவோ தேவனுடைய வீட்டுக்குள்ளேயே மனுஷனை கொண்டு சேர்க்கிறார் என்று சொன்னால் பெரிய பாக்கியவானா இருக்கிறான் இந்த தேவருடைய வீட்டில் தான் பாவம் ரட்சிப்பு கிடைக்கின்றது இங்கேதான் சாபங்கள் மாற்றப்படுகின்றது இங்கேதான் அவனுடைய கிடைக்கின்றது இங்கேதான் பரலோக நன்மைகள் கிடைக்கிறது என்று சொல்லுகின்றபடியால் வீட்டில் வாசமாக இருக்கும் மனிதனை தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான் நன்றாக தெரி அங்க போனாலும் தானே பாவத்திருந்து விடலையா நாங்க அங்க போனால்தானு பெற்றாங்க பெற்றுக் கொண்டார்கள் எப்படியாவது அங்கிருந்து வெளியே கொண்டு வரணும் அதுக்கு பக்கத்துல அம்மாருக்கு சண்டை உண்டாக்கணும் அல்லது பையம்மா சண்டை பாசை கொஞ்சம் எதிர்ப்பு ஒதுக்கி ஒதுக்க கொண்டு போகணுமே இந்த வருடத்தின் முடிசூட்ட போகிறார் அந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு தேவனுடைய ஆலயமாகி வீட்டுக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று பரிசுத்தாவியானவர் யார் பேசினாலும் சரி பேசாமல் போனாலும் சரி நான் இந்த பேச போகிறேன் பார்க்க போகிறேன் அவருடைய நன்மை பெற்றுக் கொள்ளும்படியாக போகிறேன் என்ற உணர்வோடு தேவாலயத்துக்கு இடம் எடுக்க அந்த அம்மாவுன்ன கண்ட முகத்தை தூக்கிட்டு போறா போத்தரும் கூட போட மாட்டேங்குது அந்த பும் போறதுக்கு நியாயம் போடும் எதை காட்டுகிற தெரியுமா சாத்தானுடைய உள்ளத்தை நிரப்பி தேவ நன்மை இழந்து போக செய்கிற கால காரணமாக இருக்கின்றபடியால் பெற மிக கவனமாக இருங்கள் சகோதர சிநேகத்தை கெடுப்பதற்கு நகைப்பதற்கு சாத்தான் திட்டமிடுகின்றபடியினால் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது இருக்கின்றது வாழ்கின்ற வாழ்க்கையில் கிடக்கிற ஆசீர்வாதங்களை குறைத்து பரித்துரமாக்குவதற்கு சாத்தான் விரும்புகின்றபடியினால் இடம் கொடுத்து விடாதீர்கள் ஆலயத்தில் வாசம் பண்ணுவதற்கு தேவன் தெரிந்து நம்மை சேர்த்திருக்கிறபடி நன்மைகள் எல்லாம் தேவாலயத்தில் அவருடைய கிடைக்கின்றபடி அரசனாகி தாவிதற்கு இந்த ஆசை இருந்து கொண்டே இருந்தது அருமையிலே சங்கீதம் பாடி கடவுளை புகழ்ந்து கொண்டிருக்கின்றவர் ஒரு நாளைக்கு ஐந்து தடவை ஏழு தடவை ஜோம் அண்ணிக்கொண்டிருக்கின்ற ஒரு மனுஷன் இங்கு ஆசீர்வாதங்கள் தேவனுடைய ஆலயத்தில் கிடைக்கும் என்பதை அறிந்திருந்தார் அன்றைக்கு இருந்த ஆலயம் ஒரு குடம்பிடிக்கப்பட்டு அங்கு ஒரு டெண்டுக்குள்ள கருத்த டெண்டுக்குள்ள ஒரு ஆசிரிப்பு கூட இருந்து கொண்டிருந்தது அங்கே ரொம்ப ஆசை உடையவராக இருப்பார் சங்கீதம் ஒன்னாவது வாசிக்கின்ற பொழுது அரசனுடைய கருத்து ஆலயத்துக்கு போவோம் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருந்தேன் அது என்னையா மகிழ்ச்சி எப்படி கிடைத்தது அங்கேதான் நன்மை எல்லாம் கிடைக்கும் நன்மையான எந்த பூர்ணமான எந்தவரும் உண்டாகி ஜோதிகளின் திராவிடத்திலிருந்து இறங்கி வரும் கடவுளுக்கு ஆராதனை செய்கின்ற நேரத்திலே கடவுளுடைய கடவுளுடைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அங்கே இறங்கி வருகின்றபடியால் கர்த்துடைய ஆலயத்துக்கு போக வேண்டும் என்ற ஆசை உள்ளத்தில் அதிகமாக நிறைப்போம் அம்மாக்கள் அந்த ஆசையில ரொம்ப வரல வேலைக்கு போனா கரெக்ட் டைமுக்கு போன வேலை தர மாட்டாங்க வெளியே தள்ளிடுவாங்க பரிசையில் பாஸ் பண்ணாது ஆலயத்துக்கு எப்பவும் தெரியுமா எனக்கு என்னை கனம் பண்ணுவேன் கன இன்னும் புரியமானவில்லை காலையில் பத்து மணிக்கு ஆறாத என்றால் பத்தரைக்கும் பதினொன்றுக்கும் பந்திரண்டுக்கு வருகிற மக்களும் இருக்கிறீர்கள் ஆலயத்துக்கு போவார்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாக இருந்தேன் சில ஐயாக்கள் அம்மாக்கள் காலையில் தான் துணியில துவைப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு முந்தையெல்லாம் வந்து ஆளுக்காய் போட்டுட்டு அன்னைக்கு வச்சு காய கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாமே ரொம்ப அசட்டுத்தனமான ஒரு பத்தி கல்யாணம் வீட்டுக்கு போல ராத்திரி எல்லாம் தேய்ச்சி எடுத்து பிரஷ் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு பயபக்தி நமக்கு கருத்து வீட்டுக்கு செல்லுகின்றோம் அவர் நம்முடைய வீட்டு அரைகூறிய அவர் ஆசீர்வாத்திருப்திகரமாக நம்ம ஆசீர்வதிப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆலயத்தை இந்த இடத்தில் தந்திருக்கிறபடி நாள் தெரிந்து கொண்டு நம்மை கொண்டு சேர்த்திருக்கிறபடி நாள் பாய்க்கிவான்களாக இருக்கின்றோம் நன்மைகளை பெற்றுக் கடவுளுக்கு மிகுந்த மக்களாக கடவுளை தேடுகின்ற மக்களாக சத்தத்திற்கு முக்கியமாக நடுக்கக்கூடிய மக்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று ஆவி கூறுகிறார் என்பதை சொல்லிக் கொள்ளுங்கள் நூற்றி மூன்றாவது சிங்கிலம் மூன்று முதல் ஐந்து வரை விளோசனங்களை வாசிக்கலாம் நூற்றி மூன்றாவது சங்கீதம் மூன்று முதல் ஐந்து வரை நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை விளக்கி மீட்டு திருப்தி திரும்பியெல்லாம் மன்னித்து தேவனுடைய வீட்டுக்கு செல்கிறதுனால என்ன என்பதை நாக புரிந்து அவர் உன் அக்கிரமங்களை மதித்து நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கிவிட்டு உன்னை கிருமினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுகுக்கு சமானமாக திரும்ப வயது போல் ஆகிறது அப்படின்னா சீக்கிரம் நமக்கெல்லாம் சாவு வராது என்று சொல்லி அதனுடைய பொருளாக இருக்கிறார் ரொம்ப நாள நாம் எல்லாம் உழைக்க போகிறோம் பிழைக்கப் போகிறோம் என்று மர்சுத்தாவிய சொல்கிறார் எல்லாருக்கும் இந்த கிருமையில் கொடுக்கப்படுகிறது அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருமையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி பழுகு சமானமாயிர் வயது திரும்ப மால வயது போல் ஆகிறது தேடுகின்ற மக்களாகி நமக்கு இவ்வளவு பெரிய நன்மைத்து எந்த பணக்காரர் வீட்டில் கிடைக்கக்கூடியதல்ல பட்டலாரி இடத்துல கிடைக்கிறது கல்லூரியிலும் கிடைக்கிறதுல்ல இறைவனுடைய வீட்டிலே கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஆலயத்துக்கு சென்னபடினால் என்ன கிடைத்தது என்று சொல்வதற்கு முடியாத மக்கள் என்ன மேல அநேகர் காணப்படுகிறீர்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குளமாக்கி பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு நம்முடைய ஆத்மா இருக்கிறதே நரகமான இரண்டாம் மரணத்திலே சிக்கி அழிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை சென்று கொண்டிருந்த ஆத்மாவை அதற்கு விலைக்கு மட்டுமே நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தி ஆக்கி நம்முடைய வாயதை இளமை போலாக்கி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இந்த இறை உணர்ந்து இப்படி சாட்சி கொடுக்க வேண்டும் என்பதை உங்கள் மத்தின சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்ற ஐந்தாம் அதிகாரி இருபத்தி ஐந்தாவது சதத்தை வாசிக்கின்ற பொழுது யாருக்கு நன்மைகள் கிடைக்காது என்று சொல்லி ஆவியான சொல்லுவதை வாசிக்கலாம் உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வரவிட்டால் அப்படியா கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்காது பாவம் செய்து கொண்டிருக்கிற யாருக்கும் கிடைக்காது வருத்தை நன்மையால் முடிசூட்டும் என்றுவனுடைய நன்மைகள் பரத்திருந்து அனுப்பி நமக்கு தரப்பட போகின்றது நன்மையான எந்தெய்வம் பூர்ணமான எந்த வரமும் பரத்திருந்து இறங்கி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உருவாகி ஜோதிகளின் இறங்கி வருகிறதாக இருக்கிறபடி அந்த ஜோதிகளின் பிதாமான முழுமையாக நமக்கு தேவையான எல்லா நன்மைகளும் தந்து கொண்டிருக்க போறே லீயன் நான் உடைய சத்தத்திற்கு உண்மையாக செய்ண்டும் அவர் அதிகமாக தோட வேண்டும் அவருக்கு பயப்படுகிற பயத்தை உள்ளத்திலே பதித்திருக்க வேண்டும் தேவனுடைய ஆலய வழிபாடுகளை ஒழுங்காக கடைபிடிக்க வேண்டும் அப்படி இருக்கின்றவர்களை நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார் நக்கரவங்களாம் மதித்து நோய்களை குணமாக்கி வானனை அழிவிரெண்டு மீட்டு ரட்சித்து உன் வாயை நன்மையால் திருப்தி ஆக்குவார் என்று இறைவாக்கு சொல்லுகின்றபடினால் எதிர மக்களாக இந்த ஆண்டு முழுமையிலும் தேவாசிர்வாதங்களை பெற்று உலகத்திலும் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து உலகத்தில் வரக்கூடிய மனத்திற்கும் பஞ்சங்களுக்கும் விலைக்கு காக்கப்பட்டு கருத்துரவோடு கூட உறவாடி கொண்டிருப்பதற்கு எல்லாரும் தெய்வீக ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தேவனுடைய காரியங்களிலே உண்மையாக உத்தவமாக காணப்பட வேண்டும் என்று தேவாவியவர் சொல்கின்றார் ஆலய வழிபாடுகளை கை கொள்வது மாத்திரமல்ல சகோதர சிநேகத்தையும் நம்மளால் ஒரே சவீதமாக இருக்க வேண்டும் அந்த ஒரே சரீதத்தை போஷிப்பதற்காக தான் இந்த நன்மைகள் எல்லாம் தரப்படுகின்றது இந்த சரீதத்தை விட்டு விலகி போகின்றவர்களுக்கு ஆகினால் ஏற மக்கள் எல்லாவற்றிலும் சகோதர சிநேகத்தை செம்மையாக காத்துக்கொண்டு மன்னிக்கு சிந்தையில் போல காணப்படாதே இல்லை யாராவது பதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற மன்னித்துவிடும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார் என்று சொன்ன இயேசுனுடைய உபதேசத்தை அவருடைய பிள்ளைகளாக நாம் கை கொள்ள வேண்டுமே என்கிற உணர்வு இளை மாறி அவர்களை மாற்றிக் கொள்ளுங்கள் நன்மையான இவர்களெல்லாம் பரத்திருந்து வருகின்றது அதை பெற்றுக் கொள்வதற்கு உள்ள மக்களாக நம்ம காத்துக் கொள்வோம் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமை